நமது நற்றினை ஆயிரத்தி இருநூறு நாட்கள் கடந்து தனது பல்வேறு பதிவுகள் மூலமாக உலகெங்கும் உள்ள தமிழ் நேயர்களுக்கு அரிய சேவைகள் புரிந்து வருகிறது மனமகிழ்ச்சியோடு நன்றினை மேலும் பல சாதனைகள் புரிய நற்றினியின் அறிவோம் அஞ்சல் தலை சார்பாக வாழ்த்துக்கள் கூறி அறுபத்தி மூன்றாவது நற்றினியின் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நேயர் போன் செஞ்சு பதில் அஞ்சல் அட்டை பத்தி நான் போன வாரம் சொன்னதோட மேலும் சில தகவல்கள் தேவைன்னு கேட்டிருந்தாரு அதை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த வார தகவல்களுக்கு போகலாம் பதில் அஞ்சல் ரிப்ளை போஸ்ட் கார்டு எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாக்கலாம் ரெண்டு அஞ்சல் மேலையும் கீழேயுமா ஒன்னோட ஒன்னு சேர்ந்த மாதிரி அஞ்சல் அலுவலகத்துல கிடைக்கிறதுக்கு பேர்தான் பதில் அஞ்சலட்டைங்கிறது இந்த சேர்ந்து இருக்கிற அஞ்சலட்டைகளில் ஒரு பக்கம் காலியா, நாம் தகவல் எழுதுறதுக்கு வசதியா இருக்கும் மறுபக்கம் அஞ்சல் தலை அப்புறம் சேர வேண்டிய இடத்தோட முகவரி எழுத போதிய இடம் இருக்கும் இதோட இன்னொரு பதிவாக பதில் அஞ்சல் அட்டைங்கிற சொற்றொடரும் இந்த ரெண்டு அஞ்சலட்டைகளில் ஏதோ ஒரு அஞ்சலட்டையில் பிரிந்து செஞ்சிருப்பாங்க இந்த சொற்றொடர் எதுக்குன்னா நாம் யாருக்கு அஞ்சலட்டையை அனுப்புகிறோமோ அவங்க நமக்கு தேவையான பதில் தகவல்களை பதில் அஞ்சல் அட்டைன்ட்டு ப்ரிண்ட் செஞ்சுருக்கிற போஸ்ட் கார்டில் நமக்கு எழுதி அனுப்பணும் இதுதான் பதில் அஞ்சல் விதிமுறை இந்த மாதிரியான வசதி எதுக்குன்னா நாம் ஒருத்தருக்கு ஒரு தகவலை சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான பதிலை அவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கும்போது நமக்கு உதவியாக இருக்கிறது பதில் அஞ்சல் ரிப்ளை போஸ்ட் கார்டு இதில் பதில் அனுப்புறவரு அஞ்சல் அலுவலகத்துக்கு போய் போஸ்ட் கார்டு வாங்கி நமக்கு பதில் அனுப்பணுன்ட்டு அவசியமே இல்லை இந்த ரிப்ளை போஸ்ட் கார்டை தனியாக கிழிச்சு எடுத்துட்டு அதில் பதில் அனுப்பிடலாம் அவருக்கு போஸ்ட் கார்டு வாங்கணுங்கிற செலவும் இருக்காது இதுதான் அந்த நேயர் கேட்டிருந்த தகவல் சரி நாம் அஞ்சல் எழுதுபொருள்ல அடுத்து பேசி தெரிஞ்சுக்க போகிறது அஞ்சல் உரைகள் பற்றி அஞ்சல் உரைகள் வரிசையில் முதல்ல நான் சொல்ல போற தகவல் இன்லண்ட் லெட்டர் அப்படிங்கிற உள்நாட்டு அஞ்சலுரை அஞ்சல் அட்டையோட அடுத்த பரிமாணம் தான் இந்த உள்நாட்டு அஞ்சலுரை ஏன் பரிமாணம் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு அஞ்சல் அட்டை அஞ்சரை இன்ச்சு நீளமும் மூன்று இன்ச்சு உடைய ஒரு செவ்வக வடிவ தடிமனான அட்டை இதுல கொஞ்சமான தகவலை சொல்றதுக்கு தான் நாம யூஸ் பண்ண முடியும் அதிகமான தகவல்களை எழுதணும் போது அஞ்சலட்டையை நாம யூஸ் பண்றது கஷ்டம் அந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு உபயோகமா இருக்கிறது இன்லண்ட் கவர்ங்கிற அஞ்சலூரை இது இருபது சென்டிமீட்டர் நீளம் இருபத்தோரு சென்டிமீட்டரும் அகலம் இதை நாம நீள வாக்காகவும் பிறகு அகல வாக்காகவும் மடிச்சு அனுப்ப முடியும் மேலும் மடித்த பிறகு நம்மளால அது கம்மால ஒற்றத்துக்கும் முடியும் பெரிய வடிவங்கிறதுனால நிறைய தகவல்களையும் நாம் எழுதலாம் முகவரி எழுதுறதுக்கு தேவையான இடமும் இந்த அஞ்சலுறையில் இருக்கும் அஞ்சலட்டைக்கும் இந்த உள்நாட்டு அஞ்சலுறைக்கும் முக்கியமான டிஃபரென்ஸ் என்னென்னா அஞ்சலட்டில் நாம் என்ன தகவல்களை எழுதணும்னாலும் அதை மற்றவங்க யார் வேணும்னாலும் படிக்க முடியும் ஏன்னா அஞ்சல ஒரு ஓப்பனாக இருக்கிற ஒரு அட்டை அதே இன்லண்ட் கவர்ங்கிற அஞ்சலுரையை நாம் மடித்து கம்மாவில் ஒட்டி அனுப்ப முடியுங்கிறதுனால நாம எழுதுற முகவரி தவிர வேற எந்த தகவலையும் யாரும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கவே முடியாது இன்லண்ட் கவர் அரசாங்கத்தோட அஞ்சல் துறை தான் பிரிண்ட் பண்ணி மக்கள் உபயோகிக்கிறதுக்கு அஞ்சல் அலுவலகங்களில் விற்க முடியும் தனியார் நிறுவனங்கள் யாரும் இதை பிரிண்ட் செய்ய மாட்டாங்க மேலும் இன்லன்ட் கவருக்கு தேவையான அஞ்சல் தலைகளும் கவரை தயாரிக்கும் சேர்த்து பிரிண்ட் செஞ்சிருவாங்க ஸோ இன்லண்ட் கவரை ஒரு ப்ரீ ஸ்டாம்ப்டு இன்லன்ட் கவர்னு நம்ம சொல்லலாம் மேலும் சில அஞ்சல் உரை வகைகள் பத்தி அடுத்த வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலையோட பயணத்துல பேசி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்